வணக்கம் நண்பர்களே நெற்றினின் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி ஐம்பத்தி மூன்றை வழங்குவதற்காக சென்னையில் இருந்த அரவிந்த் சென்ற பகுதியில் ஹேரி மீண்டும் டிமண்டஸ்ஸால் தாக்கப்பட்டான் குட்டிஷ் விளையாண்டு கொண்டிருக்கும்போது முக்கியமான போட்டியில் கிரவுண்டிலேயே டிமண்டஸ் எப்படியே வந்து விட்டார்கள் மயங்கி விழுந்து விட்டான் பயங்கர அடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சில மய சில மணி மயக்கத்தில் இருந்த பிறகு எந்திக்கிறான் பழைய நிகழ்ச்சிகள்லாம் ஞாபகம் வருது ஏன் நமக்கு மட்டும் இந்த ஞாபகம் வருது ஒரு நாய் கரிய பெரிய நாய் இருந்துச்சு நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்தோடனே பஸ் இடத்துல அதுக்கும் டிமாண்டஸ் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஐயோ இந்த போட்டிய முக்கியமா சொன்னார்டு இருக்கும் போது எல்லாம் ஓடி வராங்க பசங்க எல்லாம் ரூம் குள்ள வருது எப்படி இருக்கு டாக்டர் எப்படி இருக்கு டாக்டர் எல்லாம் ட்ரெஸ் கூட மாத்திர அவசோசமா ஓடி வராங்க மலையில நினைஞ்ச ஈரம் சுட்டுது ட்ரெஸ்ல என்னையா செய்யறது அப்படின்னு ஓ ஒரு வருஷம் எதையாவது ஒன்னு கொண்டு வந்துடுறீங்க அவன் அடிபட்டு விழுந்துடுறான் எங்களுக்கு அவனுக்கு மட்டும் ஏன் செய்யுது அதான்பா எனக்கும் தெரியல பயங்கரமா அடிபட்டு இருக்கு எப்படி ஒரு மூணு நாலு நாள் ஆகும் ஓ இல்ல வந்து ஹாரியை சுத்தி நிக்கிறாங்க ஹாரி எப்படி நடந்தது தெரியும் என்னாச்சுப்பா அந்த குட்டி சிப்ப கேமில் என்னாச்சு உன்னை வாலிவர்ஸ் கடுப்பில் சொல்கிறார் ஆமாம் என்னத்தை சொல்றது மேல்ஃபா அந்த ஸ்னிச்சை பிடிச்சிட்டான் கேம் ஜெயிச்சிட்டாங்க என் கனவுலலாம் மண் விழுந்துடும் போலேயே ஐயா எவ்வளோ டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா எக்கச்சக்கமாக பாயிண்ட் அடிச்சிட்டாங்க இதை மீறி ஜெயிக்கணுன்னா பெரிய மிளாக்கள் நடந்தாதான் உண்டு இனிமேல் என் கனவுலலாம் மண்ணல்லி போட்டியே அப்படின்னு திட்டுறாரு இல்லை வலிவர் சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ செஞ்சேன் எனக்கு அந்த டிமண்டர்ஸ் மட்டும் என்னென்னு புரியல எதனால் அவங்க வந்தாலே எனக்கு இப்படி யாவுதுன்னு தெரில அதான் போயா ஓர சமயம் தான் ஒன்று நடந்துடுது ஏன் தோறது இஷ்டம் சரி என்னோடய இதுங்க போச்சு ப்ளூம்ஸ்டிக் எங்கே போச்சு விளையாண்டுருந்தேனே குட்டிச்சில் பறந்துட்டு இருந்தேனே அது என்னாச்சு எல்லோரும் வண்டி தயங்குறாங்க ஹர்மியானு ராமனு ஒரு ஹர்மியானு ரானும் ஒரு பாக்க பாக்கெட் எடுக்கிறாங்க உன்னோட ப்ளூம் ஸ்டிக் உடஞ்சிடுச்சு ஹாரிங் ரான் கொடுக்கறான் ஒரு பெரிய இருக்குல்லோன்னு நம்ம பறக்கிற காரில் இறங்கும் போது இடிச்சுதே அவன் பயங்கர மோசமான மரம்ல தான் இருக்கு இந்த சக்தி வாய் இந்த மரத்தில் நீ மயங்கி விழும்போது அந்த ஸ்டிக் பறந்து போய் இடிச்சிருச்சு அம்மா அந்த மரத்துல இடிச்சா இது தங்கும் தூள் தூளா எகிரிடுச்சு மினர்வா கேட்டேன் கேட்டுட்டேன் ஒண்ணும் ஹரிப்பேர் பண்ணவே முடியாது புதுசுதான் வாங்கணும் இது எந்த மாய கலையை யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ண முடியாது ஒன்னே விட்டு சொல்றாரு சரிடா இன்னொரு ஆர்டர் பண்ணி தரா அடுத்த கேம்க்கு விளையாடும் போது ப்ரூம் ஸ்டிக்காது இருக்கணும் அதுவும் இல்லாம போயிட போகுது சீக்கிரம் ஆர்டர் பண்ணு அப்படின்றாரு அடிக்கி இந்த ப்ரூம்ஸ்டிக் மேலே ரொம்ப லவ் சின்ன வயசுலேருந்தே இல்லை பிறந்ததுனால இதை விட மனசே இல்லை இப்படியாவது ரிப்பேர் ஆகாதா சிரி ஆகாதா நீ வச்சுட்டே அவனுக்கு அது வேற மனக்காவில் கேம் வேலை தோத்துட்டமேன்னு மனக்காவில் இந்த டிமெண்டர்ஸ் யாரு இந்த நாய் யாருன்னு ஒரே குழப்பம் அப்புறம் ரூம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகிறான் வந்தவுடனே போர்டில் ஒட்டியிருக்கு வரும் சனிக்கிழமை மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் முதல் வழக்கம் வரு வருடந்தோறும்ூர் நடைபெறுகிறது விருப்போரின் அனுமதி கடிதத்தோடு மினர்வா அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு போர்டில போட்டுருக்கு ஹாக்மீட்ஸ் டூர்னா ஒண்ணு நம்ம ஸ்கூல்ல போகும்போது ஒரு ஒரு நாள் டூர் போவோம்ல சென்னையில இருக்கவங்களை வந்து ஏதாவது ஒரு மகாபலிபுரமா கிஷ்கிந்தா கூப்பிட்டு போகலாம் திருச்சியில இருக்கவங்களை உச்சி பிள்ளையாடுற மாதிரி ஒரு சின்ன பசங்க குட்டி கிளாஸ் பசங்களை ஒரு ஒரு நாள் டூர் கூப்பிட்டு போவாங்க மதுரையில் இருக்கவங்க நாயக்கர் மகல் அது மாதிரி சின்ன உள்ளூர் டூர் மாதிரி இது இந்த ஹாக்வர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஹாக்மின்ஸ் ஒரு இடம் இருக்கு அங்கே ஹர்மியானி ரான்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணுறாங்க சாதாரண இடம் இல்லை ஹரி நம்ம போன வருஷம் வரைக்கும் போக ரெண்டாம் கிளாஸ் தான் செகண்ட் இயர் தான் படிச்சிருந்தேன் தேர்ட் இயர்லேருந்து எலிஜிபிள் மூணாவது இயர்லேருந்து நம்ம இன்னைக்குதான் போ போகிறோம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே சூப்பர் சூப்பர் கடையெல்லாம் இருக்குமா சாக்லேட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கலாம் என்னென்ன டாய்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அங்கே ஸ்ரீ கிங் ஷேக் கதறும் குகைன்னு ஒண்ணு இருக்கு அதை சுத்தி பார்க்கலாம் சில சமயம் அதுல இருந்து அமானுஷிய குரல்கள்லாம் வரும் அதை கேட்கலாம் அது அப்பப்போ வரும் அதுல பே இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் நாங்க சுத்தி பார்க்க போறவே எப்போ வரும் எதிர்பார்ப்பா இருக்கு எப்ப சாட்டர்டே வரும் எதிர்பார்ப்பா இருக்குன்னு எல்லாம் ஆசையா எல்லாம் சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கிளாஸ்ல மூணு நாள் தான் இருக்கு அந்த ஹாக்மேட்ஸ்க்கு நேரிக்க இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா அவனோட பெற்றோரின் சைன் இல்ல வளர்ப்பவர்களின் சைன் கிடைக்கல அங்கள் வரேன்னு கேட்ட சைன் வாங்கலான்னு லீவ்ல நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ளே சண்டை வந்துருச்சு ஆண்ட் மாரிஜ் வந்து சைன் போடாமல் வாங்காம வெளியாண்டான் ஹர்மியா நீ சொல்றேன் ஹாரி கவலைப்படாத ப்ரொஃபசர் மினர்வாவுக்கு இதை பத்திலும் தெரியும்ல உன்ன பத்தி கேட்டவர்கள் பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போறான் ப்ரொஃபெசர் மினர்வா உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்ன ஹாரி அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாக உங்க வழக்கமாக பேசுற மாதிரி கேட்குறாங்க எனக்கும் போகணும் சரி தாராளமா போலாம் எங்கிட்ட பேரு அனுமதி கடிதம் இல்ல ப்ரொஃபசர் அங்கிள் குடுக்கல சின்ன சின்ன சண்டை நடந்து போச்சு குடுக்க முடியல இல்லன்னா வாங்கிட்டு வந்திருப்பேன் சரி அனுமதி கடிதம் இல்லன்னா போக முடியாதே இல்ல ப்ரொஃபசர் உங்களுக்கு தெரியும் என்னோட அப்பா அம்மா யாரு எல்லாருக்கு அங்கிள் யாரு எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு உடனே இல்ல இல்ல இல்ல ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அனுமதி கடிதம் இல்லாம யாரையும் விட முடியாது அதுவும் இப்ப உனக்கு இருக்கிற ஆபத்து என்னென்னு உங்ககிட்ட எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அந்த ஆபத்து இருக்கும்போது உன்னை அந்த மாதிரி பள்ளியை விட்டு வெளியே விடக்கூடாது ஸோ உன்னால விட முடியாது என்ன ப்ரொஃபஸர் ரொம்ப ஆசையா இருக்கு தயவு செய்து சொன்னா சொன்னதான் ஹாரி ரூல்ஸ் எல்லாம் மீற முடியாது அது உனக்காகவும் சரி யாருக்காக சரி அப்படின்னு சொல்லி விடுவிட நடந்து போயிடாங்க ஹாரிக்கு ஒரே கஷ்டத்தில் நின்று இருக்கும்போது என்னதான் அனாத பயிலே ஒரு குரல் வருது பார்த்தா மேல்ஃபாய் நிக்கிறான் உனக்குலாம் எதுக்குலாம் இந்த ஆசை நீ எல்லாம் டூருக்கு போனோம் நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஸ்கூலுக்கு சேர்ந்ததே ஏன்னு யோசிச்சுட்டு இருக்க எங்க அப்பாவுக்கு பெரிய பதவி வந்தோன்னு உனக்கு தூக்கலான்னு இருக்கேன் உனக்கு கேக்குதா ஹாக்மீட்ஸ் அதெல்லாம் என்ன மாதிரி பணக்கார பசங்க போற வேண்டிய ஊரு போக வேண்டிய இடம் ஆனா அந்த பயில்களுக்கு கிடையாது அப்படின்னாடி நடிச்சு காட்டுறான் விழுந்து விழு சேக்கிறாங்க ப்ரொஃபசர் மினர்பா விட மாட்டேங்கிறாங்க சரி கவலைப்படாத நான் உனக்கு சாக்லேட்டு எல்லாம் அங்க இருக்கிற எல்லாம் வாங்கிட்டு தந்துடுறேன் உனக்கு தேவையான உனக்கு பிடிக்கிற டாய்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டு தந்துடுறோம் ஆமா ஆமா ஹரி அப்படின்னு ஹர்மியானி சொல்றேன் நான் உனக்கு தேவையான ஏதாவது உனக்கு பெட்டணி வல்வென்னு சொல்லு அதையும் நான் வாங்கி தந்துறேன்னு சொன்னியா ஹர்மியானி கையில இருக்கிற அந்த வாங்கின பூனை அத பார்த்து கத்துறான் என்னன்னு பார்த்தா அந்த பூனை அவன் பாக்கெட்ல இருக்க எலியை வந்து கடிக்க வந்துட்டே இருக்கு ஏய் ஹர்மியானி ஒன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் பூனையை வாங்காதான் இந்த குர்க்க குக்ஷாங்க வாங்காத வாங்காதேன் ஏன் எலிய எப்பயுமே குறிப்பிட்டு குறிப்பா திட்டே இருக்கு உன்னு ஹாரி சொல்றான் ஹெர்மியானி அவன் சொல்றது கரெக்டா இந்த பூனை பார்த்தா நடத்தையே சரியில்லை வழக்கமா நம்ம குடுக்கற உணவை தான் சாப்பிடுது வேற எந்த எரியுமே குறி வைக்கிறது இல்ல இந்த ராண்பெட்ல இருக்க எரிய மட்டும் ஏன் குறி வைக்கிறது தெரியலையே இன்னொரு நடக்கும்போது ஒரு நாய் வந்துச்சு நாய் அந்த நாய்க்கூட இந்த பூனை பேர் இந்த மாதிரியே பேசிட்டு இருந்த மாதிரியே தோணிச்சு ஹர்மேனி ஹரி அறிவிக்கிட்ட திரும்ப பேசாது அப்பெல்லாம் அந்த பூனை எதுவும் செய்யாது இது ஒரு அப்பாவி ஜீவன் இப்பெல்லாம் பண்ணி ரெண்டு பேரும் ராணுக்கு பயங்கர கோவம் கண்மூடி தருமா இருக்கிற நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்த பூனை சரியில்லை சரியில்லைன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டே போயிட்டாங்க எனக்கு ஆறுதல் வ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இதுங்க சண்டை போட்டு போகுதுங்க இதுங்களை வச்சு என்ன செய்யுறது அப்புறம் அந்த ஆக்மெண்ட்ஸ் போகிற இந்த சனிக்கிழமை நாலும் வந்தது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க ஹாரிக்கு வந்து தடுக்க தடுக்க தான் அவருக்கு கியூரியாசிட்டி ஜாஸ்தியாகவே எப்படியாவது போகலாமா பீஃப்ஸ் கண்ணில் மண்ணை தூவி ஏமாற்றி பள்ளியோட பாதுகாவலர் அவர் வாட்ச்மேன் மாதிரி அவர் ஏமாற்றி போயிடலாமான்னு பார்த்து தான் முடியாது பீப்ஸ் கிட்ட போனேன் ஆ தம்பி ஐடி கார்டை இல்லையா போ போ ரூம்குள்ளே போ அப்படியே துரத்து விட்டார் ஹாரி ரூம்க்கு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே லைப்ரரி பக்கமாக திரும்பி நடந்து போகிறான் அப்போ ஸ்டாஃப் ரூம்லேருந்து ஹாரி இங்கேவா அப்படின்னு ஒரு குரலை அவனுக்கு கூப்பிடுது யாருன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் லூப்பின் இருக்காரு ஓ உடம்பு சரியாகி வந்துட்டாரா வணக்கம் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறான் என்ன ஹாரி இவங்க உடம்பு எப்படி இருக்கு சரியாயிடுச்சா அதெல்லாம் சரி ஆயிடுச்சா ஹாரி அது அப்பப்போ நடக்கிறது கவலைப்படாத குட்டிஷ் கிரவுண்டில் நடந்தது கேள்விப்பட்டேன் துன்னு அந்த அன்னைக்கு அவங்களுக்கு உணவே கிடைக்கல அதனாலதான் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க அதனாலதான் டம்புல்டர் அவங்களை வந்து இந்த ஸ்கூல் பக்கமே விடக்கூடாதுன்னு சொல்ல சொல்லி சொல்லிட்டே இருந்தாரு கேட்கவே இல்ல உணவு கிடைக்கல உணவு என்ன எப்படி அஸ்கபன் சிறையில கைதிகளை துன்பப்படுத்துறாங்க எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் அவங்களை வெல்லும் டெக்னிக்கும் நான் உனக்கு சொல்லி தரேன் ஆனா அது சாதாரண டெக்னிக்ல கை தேர்ந்த மாய உலகில் தலை சிறந்தவர்களால் கூட அந்த டெக்னிக்க தெளிவா செய்ய முடியாது செய்ய முடியுமான்னு சந்தேகம் இருக்கு வழி இல்ல நீ வாழணும்னா அந்த டெக்னிக் கத்துக்கிட்டுதான் ஆகணும் உனக்கு அந்த டெக்னிக நான் சொல்லி தரேன் இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு வரியா அப்படின்னு கண்டிப்பா வரேன் சார் எப்படி எப்ப ஒரு கஷ்ட இப்ப இருபட்ட கஷ்டமான சார் அப்படின்னு சொல்றேன் அந்த டெக்னிக் என்ன டிமன்டர்ஸ்னா யாரு அவங்களுடைய அந்த ஸ்பெஷல் உணவு என்ன எதற்காக கிரவுண்டு வந்தாங்க அந்த பெரிய நாயே அங்க வந்துச்சு அதற்கும் ஹெர்மியானி வளர்க்கும் குருக்ஷாங்ஸ் என்ற அந்த பூனைக்கும் என்ன உறவு எல்லாத்தையும் வரும் பாகங்களில் பாக்கலாம் நன்றி வணக்கம்